தொடர்ந்து உலகம் முழுவதிலும் உள்ள அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் நற்றினை வானொலியின் சார்பில் வணக்கம் கோருவது என்றும் அன்புடன் உங்கள் மணக்கால் ஐயம்பேட்டை ஸ்ரீ நாராயண வணக்கம் வாழ்க வளமுடன் நற்றினை வானொலியில் இன்றைய தகவல் துளி வழங்குபவர் ஓய்வு பெற்ற நல்லாசிரியை சேர்ந்தமங்கலம் தேன்மொழி முத்துக்குமாரசாமி இன்று மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் என்பதை பற்றி பார்ப்போம் மரங்கள் நமக்கு இயற்கை தந்த வரங்கள் மழையின் தாயான மரங்களை வளர்ப்போம் நாட்டு காப்போம் மழை நீர் உயிர் நீர் சிக்கோ நிறுவனம் காடுகளை மரங்களின் அடிவிலிருந்து பாதுகாக்கிறது மரங்கள் நமக்கு பல அற்புதங்களை தருகிறது நமக்கு சுவாசிக்க தூய்மையான ஆக்சிஜனை தருகிறது நம்மை சுற்றியுள்ள கார்பன் டை ஆக்சைடை ஒலிக்கேற்றியின் போது தான் எடுத்துக்கொண்டு நமக்கு சுத்தமான ஆக்சிஜனை தரும் மரங்களை இனியாவது நாம் வெட்டாமல் பாதுகாப்போம் மேலும் இலைகளின் மூலம் நீராவி போக்கு செய்து மழை உதவுகிறது குளிர்ச்சியான காற்றை தருகிறது நிரவை தருகிறது மண் அரிக்கை தடுக்கிறது காடுகள்ரண் காடுகளை பாதுகாக்க மாநில அரசும் மத்திய அரசும் அரும்பாடுபட்டு வருகின்றன காம்சுமை பொன் என்று அழைத்தால் அதில் தவறில்லை காடுகளின் பயனை அறிந்தே நம் மத்திய அரசு கலக்க நாம் வழிவகுப்பு மரங்கள் கொண்ட காடுகளே கார் மேகங்களை குடிவித்து மழையை குடிவிக்கின்றன காடுகள்றும்போது மரங்கள் செடிகள் கொடிகள் புதர்கள் இவைகளை கொண்டதுதான் காடுகள் காடுகள் இருப்பதால் எங்கும் பசுமை எங்கும் வளமை என்ற நிலை ஏற்படுகிறது மழை இல்லையே நாட்டில் வளமேடு காலத்தே மழை பெய்யாவிட நாட்டி வறட்சி பஞ்சம் பற்றாக்குறை குடிநீர் தட்டுப்பாடு தானியங்கள் விளையாமை என்று பல தீமைகள் விளையும் மரங்களின் வேர்களே நிலச்சரிவு உடைமணல் இவைகள் ஏற்படாமல் பாதுகாக்கின்றன இது தவிர காடுகள் மூலிகைகளின் பொக்கிஷங்களாக திகழ்கின்றன சித்த மருத்துவத்தில் பயன்படும் அனைத்து மூலிகைகளையும் தருவது காடுகளே என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது தேன் மிளகு போன்ற உணவுப் பொய்களை காடுகளே நமக்கு தருகின்றன அதுபோல் அகில் தந்தனம் போன்ற வாகனை பொருட்களை தருவதும் காடுகளே பறவைகளின் சரணாலயங்களாகவும் விலங்குகளின் சரணாலயங்களாகவும் விளங்குவது காடுகளே எனவே நாம் நமது வீட்டு விசேஷங்களின் போது ஒவ்வொரு நாளிலும் மரக்கன்றுகள் அவசியம் நட்டு பாதுகாக்க வேண்டும் குழந்தைகளின் பிறந்த நாள் பெற்றோரின் புதுமலை புகவிடா கொண்டாடிய நாள் என்று ஒவ்வொரு முக்கியமான நாளென்றும் மரக்கன்றுகளை நட்டு தவறக்கூடாது ஒரு மரத்தை வெட்டினால் பத்து மரக்கன்றுகளை நட இதுவே செய்து மரங்களை வளர்த்து வருங்கால சந்ததியினரை நலமுடன் வாழ வைப்போம் இதன் மூலம் தூய்மையான காற்றையும் மழையையும் உணவையும் தந்து மனிதர்களை வாழ வைக்கும் காடுகளை பாதுகாப்போம் வாய்ப்புக்கு நன்றி வாழ்க வளம்புடன் தோல் கொடுத்தோம் நாள் கொடுப்போம் இந்த நிலமைகள் மாறிட வைவகுப்பா எம் பஸ்மா நச்சினை வானொலிக்கு என் மனமார்ந்த வணக்கங்கள் மற்றும் மகளிர் தின வாரத்தை முன்னிட்டு இன்று மகளிர் தின வாழ்த்துக்கள் அனைத்து மகளிருக்கும் என் மகளிர் தின அன்பு காட்டும் அன்னையானவன் அன்பு காட்டும் அன்னையானவள் ஆசி கூறும் தெய்வ ஆசி கூறும் தெய்வ இன்முகத்தோடு இனிமையால் பேசும் மணாலி இன்முகத்தோடு இனிமையால் பேசும் மணாலி நீங்கள் குணத்தோடு உணவளிக்கும் அன்ன லட்சுமி எவள் நீங்க குணத்தோடு உணவளிக்கும் அன்ன லட்சுமி எவள் ஆறுதல் சொல்லும் தோதியவள் ும் குழந்தையவள் ஆலோசனைகள் சொல்வதில் மந்திரியவள் உணத்தில் மென்மையானவள் கொந்தவனை கைவிடா துணவியவள் குணத்தில் மென்மையானவள் கொண்டவனை கைவிடா துணவியவள் பாக்கத்தில் சகோதரியவள் பறிவு காட்டும் வல்லனவள் பாசத்தில் சகோதரியவள் பறிவு காட்டும் வல்லனவள் திருப்பில் மலரவள் திருப்பில் மலரவள் சிந்தனையில் திருப்பியவள் சிந்தனை திருப்பியவள் அறியாமை இருள் பூக்கும் நிலவுகவள் அறியாமை இருள் போக்கும் நிலவுகவள் தாகம் தீர்க்கும் கங்கையும் அவளை தாகம் தீர்க்கும் தங்கையும் அவளை சாதனையை சரித்திரம் அவள் சாதனையை சரித்திரம் அவள் குற்றத்தை மன்னிக்கும் நீதிபதியவள் குற்றத்தை மன்னிக்கும் நீதிபதியவள் குடும்பத்தின் சிகரமவள் குடும்பத்தின் சிகரமவள் பொறுமையில் பூமி தாயவள் பொறுமையில் பூமி தாயவள் கல்வியில் குளவிளக்கு கல்வியை குளவிளக்கு வாழ்க்கையின் உச்சம் வாழ்க்கையின் உச்சம் பெண்மையில்லால் இடமில்லை பெண்மையின்றி அமையாது உலகின்றார்கள் அதற்போல பெண் போற்றுவோம் பெண்மையை மதிப்போம் பெண்மை வாழ்க என இந்நாளில் அனைத்து மகளிருக்கும் என் மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி பெண்கள் அனைவரும் என் பெ சரிக்காமல் போல் சுழந்து சுழந்து வாழ்வை ஓட்டி கொண்டிருக்கிறாயே வாழ்வில் நீ சாதிக்க வேண்டும் மற்றவர்களுக்காக உழைத்து மதிந்து போகாது எதிர்க்கோள் எழுந்து நீர் எல்லாமும் சாதிக்கலாம் நன்றி வணக்கம் γραφει, γραφει, γραφει சகோதர சகோதரிகளே நாம் அமர்ந்திருக்கக்கூடிய இன்றைய நாள் மார்ச் எட்டு ஒவ்வொரு ஆண்டும் உலகளாவிய அளவிலே மகளிர் தினமாக பெண்களை மதிக்கக்கூடிய தினமாக போச்சி பெண்களாலும் சமூகத்தில் உள்ள அனைத்து தரப்பு மக்களாலும் கொண்டாடப்பட்டு வருகிறது இதனுடைய பின்னணி என்னன்னு சொன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாக இருக்கு ஏறத்தாழ நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சோசியலிஸ்ட் கட்சி என்கிற ஒரு கட்சியினால் உண்டாக்கப்பட்ட ஒரு தினமாக இந்த தினம் உருவாக்கப்படுகிறது இந்த தினம் உருவாக்கப்பட்டு மகளிர் தினம் என்று அறிவிக்கப்பட்டு அன்று முதல் ஏறத்தாழ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு முதல் இந்த மார்ச் எட்டை மகளிர் தினமாக அறிவித்து இதன் மூலமாக சமூகத்திற்கு இந்த தினத்தின் மூலமாக எதை சொல்ல வருகிறார்கள் என்றால் பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் சமூகத்திலே சமமாக கருதப்படுவது கிடையாது அவர்கள் இந்த நாளை குறிப்பிட்டு பெண்கள் தினம் என்று அறிவித்ததற்குரிய முக்கிய காரணம் அவங்களே சொல்வார்கள் ஒப்பந்தமே செய்யப்படுகிறது இந்த ஒரு நாள் மகளிர் தினம் என்று அறிவிக்கப்பட்டு இந்த மகளிர் தினம் எதற்காக என்று சொன்னால் ஜெண்டர் பாலியல் இனமாக இருக்கக்கூடிய சமமானவர்கள் மனிதன் என்கிற அடிப்படையிலே ஆணும் பெண்ணும் சமம் சமம் என்பதை நாங்கள் அறிவிப்பதற்காகவும் எல்லா வேலைவாய்ப்பு அரசியல் அனைத்து மட்டங்களிலும் பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் ஆண்களைப் போல அனைத்து துறைகளிலும் பங்கேற்கப்பெற வேண்டும் என்பதற்காகவும் நாங்கள் இந்த தினத்தை I got you to get on. Let it go. கட்டித்தரும் தட்டி கேட்க ஒரு கெட்டிக்கார பய கச்சிரமா வரட்டும் பொண்ணுக்கு ஒரு புள்ள பொறக்கணும் செவ்வஞ்சு பூவாட்டான் அவன் கண்ணன் இருக்கணும் இன்னைக்கு பொறுப்பொண்ணு போறக்கணும் பண்ணு தோற காணும் சங்கக்கு என்ன பொறு பொண்ணு போறக்கணும் பண்ணு தோற காணும் சங்கத்து என்னதான் அவன் ஒப்புறான மனசு இருக்கணும் மனசு எடுக்கணும் பச்சை புள்ளையாட்டம் அது வெளுத்து இருக்கணும் வெளுத்து இருக்கணும் அள்ளிய பூவாட்டம் குட்டி இருக்கணும் குத்தி இருக்கணும் பத்தி மலையாட்டா அதை வச்சு போய்கணும் வச்சு போய்கணும் பத்து சுதமாட்டா மனசு இருக்கணும் மனசு எடுக்கணும் பச்ச பிள்ளையாட்டோ வணக்கம் காதல் செய்யப்பட்ட அணுடன் தன்னுடைய ஈர துணையிடம் கேட்கிறான் பெண்ணே கடவுள் ஏன் பெண்ணை மட்டும் இவ்வளவு அழகுள்ளவனாக படைத்திருக்கிறார் என்று கேட்டான் அதற்கு அந்த பெண் சொல்கிறாள் அப்பொழுதுதான் உன்னை போன்ற ஆண் ஒருவன் நேசிப்பான் என்கின்ற காரணத்தால் கடவுள் பெண்ணை அழகுள்ளவனாக படைத்திருக்கிறார் என்று சொல்றார் உடனே ஆணுக்கே உரிய ஆணவத்துடன் அவன் கேட்கிறான் இவ்வளவு அழகுள்ளவனாக பெண்ணை படைத்த அந்த கடவுள் இப்படி அறிமுட்டாளாக படைத்து விட்டாரே என்று சொல்றார் அதற்கு அந்த பெண் சொல்கிறாள் நாங்கள் முட்டாளாக இருந்தால் தானே உன்னை போன்ற ஒருவனையும் நேசிக்க முடியும் என்று பதிலடி பெறுகிறார் இதயத்தை முதன்மைப்படுத்தி வாழ்வை சந்திப்பவள் தான் பெண் என்பவள் என்பதை நாம் சற்று உணர வேண்டும் தன்னுடைய இறுதி மூச்சுவரை மற்றவர்களுக்கு தொண்டு செய்வதற்காகவே வாழ்ந்து இறந்தவர் அன்னை தரசா அன்னை தரசா தன்னுடைய குழந்தைகளுக்காக ஒரு ஆசிரமம் ஒன்றை அமைக்க விரும்புகிறார் அந்த ஆசிரமத்தை அமைப்பதற்கு அன்னை தரச அத பணம் தேவைப்படுகிறது அதற்காக பல இடத்திலே சென்று உதவி கேட்கிறார் அப்பொழுது சென்று அவர் கேட்கிறார் அநாதை குழந்தைகளுக்கு நான் ஆசிரமம் ஒன்று அமைக்க விரும்புகிறேன் முடிந்த உதவி செய்யுங்கள் என்று சொல்லி தன்னுடைய கையை நின்றார் அதற்கு அந்த செல்வந்தர் அன்னை தரசிதும் மதியாமல் அன்னை தரசா நீட்டிய கைகளிலே எச்சிலை சாடி உழ்ந்து விடுகிறார் ஏதாவது கொடுங்கள் என்று அன்னை தரசா அன்னை ஆசிரமத்திற்கு அருகிலே ஒருவர் உயிருக்காக போராடி கொண்டிருக்க அப்பொழுது வேகமாக ஓடவடி சென்ற அன்னை தரசா அவருக்கு சிகிச்சை அளிக்கிறார் அதை பார்த்து ஒரு நபர் அன்னை தரசாவிலே கேட்டார் அன்னையே நீங்கள் உதவி செய்கிற நபர்கள் அனைவருமே ஒரு சில நிமிடங்களிலே இறக்கப் போகிறவர்கள் ஒரு சில நிமிடங்களிலே இறக்கப் போகிறவர்களுக்கு போய் நீங்கள் எதற்காக மருத்துவம் செய்கிறீர்கள் ஒரு சில நிமிடங்களிலே போகிறவர்களுக்கு போய் நீங்கள் எதற்காக வைத்தியம் செய்கிறீர்கள் என்று கேட்டதற்கு அன்னை தரசா சொன்னார் போகிறவர்களை என்னால் காப்பாற்ற முடியாது வர்களை என்னால் காப்பாற்ற முடியாது ஆனால் இறக்க போகிறவர்களுக்கு நம்மை காப்பாற்றுவதற்கு கூட இந்த உலகிலே மனிதர்கள் இருக்கிறார்கள் என்கிற மகிழ்ச்சியை என்னால் அந்த கடைசி ஏற்படுத்தி தர முடியும் என்று சொன்னவர் அனைத் அந்த அணை தரசும் ஒரு பெண்டானே உத்தரப்பிரதேச மாநிலத்தை சார்ந்த தேசிய கைப்பந்து போட்டி வீராங்கனை அருணிமா சிங்ஹா பல கணவளோடு விளையாட்டு துறைகளே சாதனை படித்துக் கொண்டிருக்கிறார் ஒரு கைப்பந்து போட்டியிலே பங்கேற்பதற்காக லக்னோவில் டெல்லிக்கு புகைவண்டிகளை பயணம் செய்கிறார் அப்பொழுது சில கொள்ளையர்கள் அருணிமா சின்ஹாவை தூழ்ந்து விடுகிறார்கள் அப்பொழுது தனியோ ஒரு பெண்ணாக அவர்களை எதிர்த்து போராடுகிறார் அருணிமா சிங்ஹா சிவம் கொண்ட கொள்ளையர்கள் அருணிமா சின்ஹாவை ஓடும் ரயிலில் இருந்து தூக்கி வெளியே நீத்துகிறார்கள் பலத்த காயங்களோடு சுயநலின்றி கிடக்கிறார் அருணிமா அப்பொழுது தண்டவாளத்திலே விடைந்து வந்த மற்றொரு ரயில் அருணிமா சின்ஹாவின் மீது மோதுகிறார்கள் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்படுகிறார் அருணிமா சின்ஹா அருணிமா சின்ஹாவிற்கு நீண்ட அறுவை சிகிச்சை அளிக்கப்படுகிறது அறுவை சிகிச்சைக்கு அருணிமா சின்ஹாவிற்கு எடுக்கப்படுகிறது இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு மற்றவர்கள் தன்னை பரிதாபமாக பார்ப்பதை அருணிமா சின்ஹா ஒருபொழுதும் விரும்பவில்லை உத்தரப்பிரதேசத்திலே மலையேற்ற குழுவிலே சேர்ந்து பயிற்சி பெறுகிறார் அவருக்கு மலையேறுவதற்கான பயிற்சியினை அளித்த எவரது சிகரத்திலே முதல் முதலில் ஏறி சாதனை படைத்த பெண்மணியான பச்சேந்திராம் ஆண்டு மே மாதம் ஒன்றாம் நாள் எவரஸ்ட் உச்சியை அடைகிற ஒரு காலை இழந்த பெண்மணியான அருணிமா சிங்கா அந்த அருணிமா சிங்காவும் ஒரு பெண்தானே பெண்மணி என்கிற சொல்லே தாய்மை என்கிற சொல்லால் தான் வலிமை பெறுகிறது ஒரு தாய் தன்னுடைய மகனை பார்த்து சொன்னானா மகனே உன்னை தூக்கி வைத்தால் இடுப்பு வலிக்கிறது இறக்கிவிட்டால் இதயம் வலிக்கிறது என்று சொன்னிற்கு சென்றேன் என்று தெரிந்தும் கூட இவன் குடையை கொண்டு செல்வதே இல்லை என்று சொன்னார் என்னுடைய அண்ணன் சொன்னான் இவன் எப்பொழுதுமே மழையிலை நனைந்துவிட்டு என் காசிலே தான் மாத்திரை வாங்கி செல்வான் என்று சொன்னார் என்னுடைய அக்காள் சொன்னால் என்னை ஒரு பைக்கியம் என்று ஆனால் சுண்டோடு ஓடி வந்த என்னுடைய தாய் சொன்னால் என் மகன் வெளியிலேயே கிளம்புகிற நேரம் பார்த்தா இந்த மழை வர வேண்டும் என்று சொன்னார் என்னுடைய தாய் எப்படிப்பட்டவள் என்று அந்த புதுக்கவிஞர் கேள்வி எழுப்புகிறார் அந்த அளவிற்கு பெண்மை என்கிற அந்த தாய்மை என்கிற சொல்லால் மேலும் வலிமை பெறுகிறது கண் பார்வை காது கேட்கும் திறன் பேசும் திறன் என மூதையுமே இருந்தும் கூட பின்னாலே மிகப்பெரிய பேராசிரியராக உருவெடுத்தவர்தான் கிரண் கெல்லர் அந்த கிணறும் ஒரு பெண்தானே தன்னுடைய இளம் வயதிலே வீடு வீடாக சென்று வீட்டு விடைகளை செய்து சோதனை ஆராக உருவெடுத்த பெண்மணிதான் இயங்க முடியாத ஒரு நிலை நம்முடைய சமுதாயத்திலே இருக்கிறது என்பதுதான் மிகவும் கொடுமையான ஒரு விஷயம் அதுவும் சுதந்திரம் பெற்ற நம்முடைய இந்தியாவிலே அந்த கொடுமை நிகழ்கிறது என்பதுதான் மிகவும் கொடுமையான விஷயம் மகாத்மா காந்தியடிகள் சொன்னார் என்றைக்கு ஒரு பெண்மணி நள்ளிரவில் பெற்ற ஒரு நிலை இன்னமும் நம்முடைய நாட்டிலே வரவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை மகாகவி பாரவி சொன்னார் பித்தரே அனைத்துயிரும் தெய்வம் என்று பேசுவது மெய்யானால் பெண்ணீர் என்றும் மித்தர் அருகிலே குழந்தை என்றும் நிற்பனமும் தெய்வம் என்றோ நிகழ்த்துவீரே என்று பெண்ணும் ஒரு தெய்வம்தான் என்று பெண்ணையை போற்றி பேசியவர் மகாகவி பாரதி ஆகவே பெண்ணும் ஒரு கடவுள் தான் போற்றுவோம் மகளிரினுடைய மாண்பினை உணர்ந்திடுவோம் அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் நன்றி